ஒவ்வொரு உறுப்புகளையும் அவரின் மறை உறுப்புக்கு பகரமாக இவரின் மறை உறுப்பு வரை அனைத்து உறுப்புகளையும் நரகிலிருந்து அல்லாஹ் விடுதலை அளிப்பான் என்று நபி சல்லு அனைவர்கள் கூறினார்கள் ஆறு ஏழு ஒன்று ஐந்து முஸ்லிம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது